நாட்டிலை நேயர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலுமையிலும் நத்திலி கருவாட்டு குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் நத்திலி கருவாடு கால் கிலோ கடுகு ஒரு ஸ்பூன் கருவேப்பிலை சிறிதளவு சின்ன வெங்காயம் நூறு கிராம் தக்காளி ரெண்டு முருங்கைக்காய் ரெண்டு கத்திரிக்காய் நூத்தி ஐம்பது கிராம் மஞ்சப்படி அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் சீரகத்தூள் அரை ஸ்பூன் தனியா தூள் ஒரு ஸ்பூன் உப்பு ருசி கேற்ப புளி எலுமிச்சம்பழம் எண்ணெய் நாலு டேபிள் ஸ்பூன் நெத்திலி கருவாடை உப்பு எல்லாம் படிஞ்சிருக்கும் நல்லா தேய்ச்சு நல்லா கிளீன் பண்ணி ஒரு பவுல்ல எடுத்து வச்சிடலாம் வெங்காயம் தக்காளி முருங்கைக்காய் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சிருவோம் கத்திரிக்காயை நிலையா கட் பண்ணி தண்ணியில போட்டு வச்சிடணும் இல்லைன்னா கருத்துடும் அப்புறம் இந்த ஸ்டவ் பத்த வச்சுட்டு ஒரு பாத்திரம் வச்சிருவோம் பாத்திரம் காய்ச்சதும் எண்ணெய் ஊத்திடலாம் எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு கருவேப்பில போட்டு புரிஞ்சதும் சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிப்போம் சின்ன வெங்காயம் வதங்கினதும் தக்காளி போட்டு வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கினதும் கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு அந்த எண்ணெயிலயே வதக்கி விட்டுடுவோம் மஞ்சப்பொடி மிளகாய்த்தூள் மிளகுத்தூள் சீரகத்தூள் தனியாத்தூள் இதெல்லாம் போட்டு மசாலா போட்டு உப்பு ஒரு சிக்கியத்த மாதிரி போட்டுவோம் உப்பு பாத்து போட்டுக்கணும் நிறைய போட்டுடாதீங்க போட்டு போ போட்டுட்டு நல்லா டாஸ் பண்ணி விட்டுடணும் விட்டுட்டு புளி கரைசல் ஊற்றிடணும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு புளி கரைசல் ஊற்றி அதை ராஸ் மல் போற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும் அது கொதிச்சதுக்கு அப்புறமா இந்த நெத்திரிக்கருவாடு அதில் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சு அதையும் நல்லா கொதிக்க விடணும் நல்லா வேக விடணும் நல்லா கொதிக்க வெந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா சூப்பாபான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி கருவாட்டு குழம்பு தையார் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு உங்களே மீண்டும் சந்திப்போம்